காலை வெளிச்சம்மம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பதாம் வசனங்கள் துதியிலிருந்து வாசஸ்தலம் வரை நேற்று நாம் நிறுத்திய இடத்திலிருந்து இன்று தொடங்குகிறோம் யூதா, மற்றும் வெளிச்சம் வரும் திசையில் ஒன்றாக வைக்கப்பட்டிருப்பதையும் இஸ்ரேலர் செல்லும் போதெல்லாம் இந்த குழுவே முழு பாளையத்தையும் வழிநடத்தியது என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இன்று நாம் அவர்களின் இடத்தை மட்டுமல்ல அவர்களின் பெயர்களையும் கடவுள் அவர்களுக்குள் கட்டமைத்துள்ள வலிமையான ஆவிக்குரிய ஒழுங்கையும் இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த பெயர்கள் ஏதோ தற்செயலான அடையாளங்கள் அல்ல அவை ஒரு செய்தியை சொல்கின்றது அவை ஒரு பயணத்தை வெளிப்படுத்துகின்றது மேலும் அவை கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் அவரை பின்பற்றும் புதிய சிருஷ்டியின் பாதையையும் அமைதியாக விவரிக்கின்றது முதல் பெயர் யூதா கடவுள் உத்தியோ அல்லது வலிமையோ வழி நடத்த சொல்லவில்லை அவர் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு வழி சொல்லவில்லை அவர் துதியைத்தான் தான் வழி நடத்த சொன்னார் கடவுளுடைய பிள்ளைகள் நகரும் ஆராதனை அவர்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது துதி வழியை திறக்கிறது துதி இருதயத்தை நேராக வைத்திருக்கிறது ஆட்கொள்ள விடாமல் தடுக்கிறது வேதத்தில் மீண்டும் மீண்டும் துதி ஒரு ஆவிக்குரிய ஆயுதம் என்பதை தேவன் காட்டுகிறார் இஸ்ரேலர் துதித்த தேவன் யுத்தம் பண்ணினார் அவர்கள் முனு அவர்கள் விழுந்தார்கள் எனவே யூதா முன்பாக நிற்பது ஒரு ஜீவனுள்ள பிரசங்கம் கடவுளுடைய பிள்ளைகள் முணுமுணுப்போடு அல்ல ஸ்தோத்திரத்துடனே முன்னேறி செல்ல வேண்டும் யூதா என்பது ராஜரீகத்துக்குரிய கோத்திரமாகவும் இருக்கிறது யூதாவில் இருந்து வருகிறார் தாவிதில் மேசியா வருகிறார் வேதம் பின்னர் இயேசுவை யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கிறது எனவே யூதா கிழக்கு திசையில் நின்று பாளையத்தை வழிநடத்தும் பொழுது அது வெறும் துதி மட்டுமல்ல அது ராஜாவே முன்னிட்டு நடத்துவதாகும் கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு முன்பாக செல்கிறார் என்ற சத்தியத்தோடு இது மிக சரியாக பொருந்துகிறது அவர் அவர்களை பின்னாடியில் தள்ளுவதில்லை அவர் முன்னிலையில் இருந்து வழி நடத்துகிறார் அவரே பாதையில் முதலில் நடக்கிறார் அவரே முதலில் பாடுகளை சந்திக்கிறார் அவரே முதலில் மகிமைக்குள் பிரவேசிக்கிறார் அவரை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் செல்கிறார்கள் ஆகையால் கிறிஸ்துவின் மனவாட்டி என்பவள் ராஜாவுக்கு விசுவாசமுள்ள ஆராதனை செய்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறாள் வாழ்க்கை எளிதாக இருப்பதால் உண்மையுள்ளவராக இருப்பதால் மனவாட்டி துதி என்கிற கொடியின் கீழ் வாழ்கிறாள் இரண்டாவது பெயர் இசாக்கார் இதற்கு வெகுமதி அதாவது பலன் என்று பொருள் வெகுமதி என்பது உழைப்புக்கு பின் வரும் கனியை குறிக்கிறது இது வெறும் முயற்சியை மட்டுமல்ல அதன் விளைவையும் குறிக்கிறது வேதத்தில் வெகுமதி என்பது எப்போதும் உண்மையுள்ள தன்மையோடு இணைக்கப்பட்டுள்ளது இசக்கார் யூதாவை தொடர்ந்து வருகிறார் இந்த வரிசை முறை முக்கியமானது முதலில் வெகுமதி முழு கடவுள் வெகுமதி அளிப்பதில்லை அரை குறை மனிதனுடன் சேவை செய்பவர்களுக்கு கடவுள் வெகுமதி அளிப்பதில்லை நன்றி நிறைந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படும் உண்மையுள்ள கீழ்ப்படிதலுக்கே கடவுள் வெகுமதி அளிக்கிறார் கிறிஸ்துவே இந்த மாதிரியின்படி வாழ்ந்தார் அவர் தம்முடைய வார்த்தைகள் செயல்கள் சிந்தனைகள் மற்றும் கிரியைகள் மூலம் பிதாவை துதித்தார் அவர் முழுமையாக கீழ்படிந்தார் அவர் பாடுகளை சகித்தார் அந்த கீழ்ப்படிதலின் காரணமாக கடவுள் அவரை மிக்கவும் உயர்த்தினார் சிலுவைக்கு பிறகு கிரீடம் வந்தது பாடுகளுக்கு பிறகு மகிமை வந்தது கீழ்ப்படிதலுக்கு பிறகு வெகுமதி வந்தது இசாக்கார் பின்னர் காலங்களை அறிந்த ஞானமுள்ள ஒரு இஸ்ரேலர் என்பதை அறியும் பகுத்தறிவு கூறுகிறது இது அர்த்தத்தின் மற்றொரு அடுக்கை சேர்க்கிறது வெகுமதி என்பது எதிர்கால மகிமை மட்டுமல்ல அது நிகழ்கால ஞானம் கிறிஸ்துவே பரிபூரண அறிவை உடையவர் அவர் பிதாவின் காலங்களை அறிந்திருந்தார் எப்பொழுது பேச வேண்டும் எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருந்தது அவர் தம் மக்களுக்கும் அதையே கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்துவின் மனவாட்டி என்பவள் கவன குறைவாகவோ தூங்கிக் கொண்டோ அல்லது உலகத்தால் குழப்பமடைந்தோ இருக்காமல் ஞானத்தோடும் இருந்து காலங்களை அறிந்து கடவுளின் சித்தத்தில் நடக்கிற பகுத்தறிவுள்ள கூட்டமாக இருக்க அழைக்கப்படுகிறாள் மூன்றாவது பெயர் இதற்கு தங்குவிடம் அல்லது வாசஸ்தலம் என்ற பொருள் வாசஸ்தலம் என்பது பிரசன்னம் நெருக்கம் மற்றும் ஐக்கியத்தை குறிக்கிறது துதி மற்றும் வெகுமதிக்கு பிறகு வாசஸ்தலம் வருகிறது இந்த வரிசை மிகவும் முக்கியமானது கடவுள் சாதாரணமாக எங்கும் தங்குவதில்லை எங்கே அவர் கனம் பண்ணப்படுகிறாரோ எங்கே கீழ்ப்படிதல் மதிக்கப்படுகிறதோ எங்கே உண்மையுள்ள தன்மை நிரூபிக்கப்பட்டுள்ளதோ அங்கே அவர் தங்குகிறார் யாக்கோவின் ஆசிர்வாதத்தில் செபுலோன் தங்குவதோடும் வெளியே செல்வதோடும் இணைக்கப்பட்டுள்ளார் இது ஒரு அழகான சமநிலையை காட்டுகிறது தங்குதல் என்பது தனிமைப்படுத்தப்படுதல் என்று பொருள்படாது கிறிஸ்து தம்முடைய வேலையை முடித்து வெற்றியை பெற்ற பிறகு அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் தங்கி மகிமை அதிகாரம் மற்றும் இலை பாறுதலை பகிர்ந்து கொண்டார் ஆயினும் அந்த வெற்றிக்கு முன்னதாக அவர் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் தம்முடைய வார்த்தைகள் மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் கடவுளின் பிரசனத்தை வெளியே சுமந்து சென்றார் அதே வழியில் கிறிஸ்து இப்பொழுது தம்முடைய மக்களை அனுப்புகிறார் நாம் கடவுளுடைய பிரசனத்தில் வாழவும் அதே வேளையில் சாட்சி சேவை மற்றும் உண்மையுள்ள சாட்சியின் மூலம் அந்த பிரசனத்தை வெளியே சுமந்து செல்லவும் அழைக்கப்பட்டுள்ளோம் இப்போது அந்த வரிசையை மீண்டும் பாருங்கள் வாஸ்து பிதாவுக்கு இடைவிடாத துதியையும் கீழ்ப்படிதலையும் செலுத்தும் வாழ்க்கையை வாழ்ந்தார் அந்த கீழ்ப்படிதலின் மூலம் அவர் தம்முடைய வேலையை முடித்து வெகுமதியை பெற்றார் கடவுள் அவ மரித்தோரிலிருந்து எழுப்பி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து எல்லா அதிகாரத்தையும் அவர் கைகளில் ஒப்பு கொடுத்தார் இப்பொழுது கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் தங்கி மகிமை அதிகாரம் மற்றும் அழியா வாழ்வை பகிர்ந்து கொள்கிறார் துதி அவருடைய வாழ்க்கையை வழிநடத்தியது வெகுமதி அவருடைய கிழிப்படைதலை தொடர்ந்தது அவருடைய வெற்றியை தொடர்ந்தது பாடலில் மட்டுமல்ல கீழ்ப்படிதலில் துதி சகிப்பு தன்மையில் துதி சோதனைகளின் போது விசுவாசத்தில் துதி சபை கனி கொடுக்கவும் அழைக்கப்பட்டுள்ளது நாம் மிகுந்த கனி கொடுக்கும் பொழுது கீழ்படிதல் மேலும் அவருடைய நாமத்திற்காக காட்டின அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட கடவுள் அநீதியுள்ளவர் அல்ல ஒரு வெகுமதி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது வேதம் முதல் உயிர்த்தெழுதலை பற்றியும் கிறிஸ்துடன் என்பதால் அல்ல அவர்கள் கிறிஸ்துவுடன் இணைந்திருப்பதால் நடப்பது கடைசி வாசஸ்தலம் வருகிறது வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு இறுதி சித்திரத்தை காட்டுகிறது கடவுளின் வாசஸ்தலம் அவருடைய மக்களிடத்தில் இருக்கிறது கடவுள் வெறுமனே சந்திப்பதில்லை அவர் தங்குகிறார் புதிய எரிசிலை மனவாட்டியாக விவரிக்கப்படுகிறது தேவன் தம்முடைய மக்களுடன் என்றென்றும் வசிக்கிறார் ஏதேனில் இழக்கப்பட்டது முழுமையாக திரும்ப பெறப்படுகிறது கடவுளும் மனிதனும் பிரிவினை ஒன்றாக வசிக்கிறார்கள் அந்த வரிசை முறை துதி நித்தியமானதாக மாறுகிறது வெகுமதி நிறைவேறுகிறது வாசஸ்தலம் நிரந்தரமாகிறது இந்த வரிசை முறை சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் வெளிச்சம் கிழக்கிலிருந்து வருகிறது கிறிஸ்துவே மெய்யான வெளிச்சம் அவரின் நீதியின் சூரியன் மேலும் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்றும் வேதம் சொல்கிறது கிறிஸ்து முதலில் பிரகாசிக்கிறார் சபை அவரோட கூட பிரகாசிக்கிறது கிறிஸ்து மற்றும் அவருடைய மனவாட்டி ஆகிய இருவரும் ஒளியுடன் இணைக்கப்பட்டுள்ளனர் மனவாட்டி தனிப்பட்ட ஒளியின் ஊற்றாக இருப்பதனால் அல்ல குமாரனுடைய மகிமையை அவள் பிரதிபலிப்பதாலேயே இது நிகழ்கிறது ஆகையால் யூதா இசாக்கார் மற்றும் ஜெபிலோன் இந்த அமைப்பு வெறும் வரலாறு மட்டுமல்ல இது தீர்க்க தரிசனம் தம்முடைய மக்களை இதே வரிசை முறையில் வாழ அழைக்கிறார் எப்போதும் அவரை துதியுங்கள் உண்மையோடு அவருக்கு ஊழியம் செய்யுங்கள் அவருடைய வாசஸ்தலமாக மாறுங்கள் இந்த ஒழுங்கு காக்கப்படும் பொழுது பயணம் பாதுகாப்பானது இந்த ஒழுங்கு மீறும் பொழுது குழப்பம் நுழைகிறது ஆனால் துதி முன்னால் சென்று வெகுமதி பின்தொடர்ந்து கடவுள் தாமே வந்து தங்கும் பொழுது பாளையம் ஒளியில் நகர்கிறது போய் சேரும் இடமும் உறுதியாகிறது நாளை தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து சென்று பாளையத்தின் மற்ற பக்கங்கள் நமக்கு எவ்வளவு ஆழமான காரியங்களை பேசுகின்றது என்பதை பார்ப்போம் ஜபம் பரிசுத்த பிதாவாக யாவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் தொடங்கும் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் உமக்கு உண்மையோடு ஊழியம் செய்யவும் உமது இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் உமது லாபத்திற்கு மகிமையையும் கொண்டு வரும் தரவும் எங்களுக்கு உதவுங்கள் கீழ்ப்படிதலுக்கும் உண்மையுள்ள தன்மைக்கும் வெகுமதி அளிக்கிற நீலிபரான தேவன் நீர் என்பதை நம்பி சகித்திருக்க எங்களை பலப்படுத்துங்கள் உமது பிரசனம் தங்கும் வாசஸ்தலமாக நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணத்தக்க பரிசுத்தமும் ஆயத்தமுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கள் உமது நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட பிரகாசிக்கும் வரை உமது ஒளியில் எங்களை வழி நடத்துங்கள் பிதாவே ஆமேன்